ஷ்ஸ்ஸுமாலயம் கருணாலயம் நமாவத் பாதங்கோங்கம் கேஷவாணம் சூத்திராஷ் வந்தேகோ புனரோ குருராத்மேதி மூதவி வோமவாப்யிணா மூத்ததே நம ஓ அமி தமன்வையாஷிய படிப்பம் வியவிரலயம் வேதாந்தமன்வா ேகா சதேவோம யம் ஆமா இது ீத் தூர்வம் அனப்பிர சர்வனுபூதம समन्वये, புரீ ப்ரமஸ்வன்வியமான அப்படா शाम शाम स्वरुपे स्वरुपे प्रतिपादन परता கத்தூப்பேது ஃல वस्तु பிராதிஷய் தீபாவத்தே அனவியமான ேயேயிரன ூன்யிர ஆகமா பிர வேதாந்த சாஸ்திரத்தினாலதான் பிரம்மத்தை தெரிஞ்சுக்க முடியும் வேதாந்த சாஸ்திரம் வந்து பிரம்மத்தை தான் உபதேசம் பண்றது கர்மத்தை உபதேசம் பண்றதில்லை அது வந்து சாஸ்திர வாக்கியங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது இந்த சாஸ்திர வாக்கியங்கள் எல்லாம் தொடர்ந்து அதை பத்தி தான் பேசுகிறது அதுக்கு நிறைய பிரமாணம் இருக்கு ஆக சாஸ்திர யோனித்துவம் என்று சொல்லப்பட்ட சூத்திரமானது சும்மா சொல்லப்படல மேலெழுந்தவாரிய ஒண்ணும் சொல்ல கிடையாது அப்ப சாஸ்திர யோனித்வா அப்படின்னு சொன்னது சாஸ்திர பிரமாணகத்துவா ரெண்டாவது வர்ணகம் ரெண்டு ரெண்டு அர்த்தம் சொல்லப்பட்டது அந்த சூத்திரத்துக்கு ரெண்டு விதமான அர்த்தம் சொல்லப்பட்டது அதாவது கர்த்திருவாத்து ஈஸ்வரகா சர்வஜான்னு சொல்லப்பட்டது அது ஒரு அர்த்தம் அப்புறம் ஈஸ்வரக பிரம்ம சர்வஜம் பிரம்மனு சொல்லப்பட்டது இன்னொரு அர்த்தம் என்ன சொல்லப்பட்டதுன்னா சாஸ்திர பிரமாணத்தினாலதான் பிரம்மனை தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கறதும் சொல்லப்பட்டது சாஸ்திரமேவ பிரம்ம விஷய பிரமாணம் பிரம்ம அஸ்தித்வே மாணம் பிர சொல்லப்பட்ட எப்படி சொல்லீர்கள் அப்படின்னு கேள்வி கேட்டு அதுக்கு இப்ப இங்க பதில் பார்த்துட்டு அந்தயோனித்துவ அதிகரணத்துல இரண்டாவது வர்ணக வியாக்கியான அடிப்படையில தான் இந்த சூத்திரமே ஆரம்பிக்கிறது அத நல்லா ஞாபகம் ஆனா அந்த முதல்வர் அந்த வாக்கியத்தையும் சங்கராச்சரிய சேதுக்கர்வங்கிற வார்த்தையும் சேர்த்து கொண்டுதான் பேசுற தத்து சமன்வயா தத் பிரம்ம தத் பிரம்ம சமன்வயா சாஸ்திர வாக்கியங்கள் எல்லாம் அனுகதமாக இருக்குட்டோம் நாம சதேவ சௌமிய இத மந்திரங்கள் எல்லாமே அந்த வார்த்தையை வந்து நீ வேற அர்த்தம் சொல்ல முடியாதுன்னு தக்கதானாம் பிரம்மஸ்வரூப விஷயத்தே சமன்வையே அவகமியமான அர்த்தாந்தர கல்பனா நச்சு நச்சயுக்தா வேற அர்த்தம் நீ சொல்லவே முடியாது நீ பிரமணத்தை பத்தி தான் அந்த வாக்கியங்களுக்கு எல்லாம் அர்த்தம் சொல்லி ஆகணும் அந்த வாக்கியங்கள் எல்லாம் பிரம்மத்தை தான் உபதேசம் பண்றது அந்த வாக்கியங்கள் எல்லாம் பிரம்மத்தை தவிர எதையும் உபதேசம் பண்ணல அப்படி சொல்லி ஆச்சு அது மாத்திரம் இல்ல அந்த வாக்கியத்தை எல்லாம் நீ கர்த்தாவோட சொரூபம்னு சொல்லக்கூடாது ஏன்னா இன்னொரு வாக்கியத்தை பாரு பிரம்மனுக்கு வந்து கிரியாகாரக பலத்தை எல்லாம் பண்றது ஒரு ஸ்ருதி வேதாந்தத்துல இருக்கிற மற்ற வாக்கியங்கள் எல்லாமே பிரம்மனை வந்து இந்த வாக்கியங்கள் எல்லாம் கர்த்தாவை சொல்லுகிறது நீ சொல்லக்கூடாது ஏன்னா அகர்த்த பிரம்மனை இங்க பேசப்பட்டிருக்கு அப்படின்னு அதுக்கு ஒரு பிரமாணம் காட்டினார் அப்போ இன்னொரு வாக்கியம் பரினிஷ்டித வஸ்துஸ்வரூபத்வேபி நஜ பிரத்யக்ஷாதி விஷயத்துவம் பிரம்மண அது சித்தவஸ்துவாக இருந்தாலும் அது பிரத்யமாக இல்லை சித்தவஸ்துன்னா பிரத்யமா இருக்கணும்னு ஒரு ஒரு நியாயத்தை சொல்லுகிற விஷயத்த சங்கராச்சாரியார் என்ன சொல்றாருன்னா சித்த வஸ்துவாக இருந்தாலும் அது பிரத்யமான விஷயமாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது சாஸ்திரத்துல சித்த வஸ்துவை பத்தி பேசப்பட்டிருக்கு அந்த சித்த வஸ்து வந்து நமக்கு அது புரிய வைக்க போறது அதனால ஆத்மா அகமஸ்மிங்கிறது பிரத்யமா இருக்கிறதுனால அகம் பிரம்மாஸ்மிங்கிறது பிரத்யமா இல்லை அது புரிய சாஸ்திரம் சொல்லி புரிஞ்சதுக்கு அப்புறம் அது அப்பரோஷமா போகுது அது வேற விஷயம் சாஸ்திரம் சொல்ற வரைக்கும் அகம் பிரம்மாஸ்மி அகமஸ்மிங்கிறது பிரத்யமா இருக்கலாம் அகம் பிரம்மாஸ்மிங்கிறது பிரத்யக்ஷம் கிடையாது அதனால பரிவிஷ்டித வஸ்துஸ்வரூபத்வேபி நான் பிரம்மமாக இருந்த போதிலும் நான் பிரம்மமாக இருக்கிறேன் அப்படிங்கிற ஜானம் எனக்கு அந்த கரணத்தில் ஏற்படுது அதுக்கு ஏற்படுறதுக்கு எனக்கு சாஸ்திர பிரமாணம் தேவைப்படுகிறது அதனால பரினிஷ்டித வஸ்து ஸ்வரூபத்வேபி பிரம்மனஹா ந பிரத்யாதி விஷயத்துவம் பிரம்மன் வந்து பிரத்யக்ஷாதி விஷயமாகாது தத்துவமசி அந்த வாக்கியங்களை எல்லாம் பாருங்கிற இப்ப தத்துவமசிங்கிற வாக்கியத்துக்கு அர்த்தம் சொல்லணும் தத்துவமசிங்கிறது வந்து பிரத்யமா இருக்கிறவன்ற சொல்ற மாதிரிதான் இருக்கு ஆனா அந்த அந்த வாக்கியம் வந்து சித்த வஸ்துவை இருந்தாலும் அப்படி இருக்கே ஆனா அது பிரத்யா அதி விஷயம் கிடையாது பிரத்யா என்னமா என்ன சொல்றோம் தெரிஞ்சு தெரியாம இருக்குன்னு சொல்ல வேண்டியிருக்கு தெரிஞ்சும் தெரியாம இருக்குன்னு சொன்னாலும் கூட அகமஸ்மிங்கிறது தெரிஞ்சிருக்கு அகம் பிரம்மாஸ்மிங்கிறது தெரியும் ஆனா பிரம்மாஸ்மிங்கறத தெரிய வைக்கிறது வந்து சாஸ்திரம் தான் அது பிரத்யமா இருக்குன்னு சொல்ல கூடாது சாஸ்திரத்தினால தான் தெரிஞ்சுக்கப்படுறது பிரத்யாஷாதி விஷயத்துவம் அனுமானமாகவோ நான் பிரம்மம்னு சொல்லல நான் பிரம்மங்கிறத வந்து நான் வந்து நானாவே திடீர்னு கண்டுபிடிச்சு சொல்லல நான் பிரம்மன்கிறத நான் ஏதோ அனுமானம் பண்ணி சொல்லலாம் எங்க சொல்லி இருக்கு சம்பவத்தி பிரத்யக்ஷாதி விஷயத்துவாத் பரிஷ்டித வஸ்துனஹா அப்படின்னு இந்த தத்துவ சமன்வயத்துக்கு அவதாரிக்கா பாஷியத்துல இருக்கு ஆஹ் பிரத்யக்ஷாதி விஷயத்துவம் அவன் சொன்னதை சங்கராச்சாரியார் நிராகரணம் பண்றார் பரினிஷ்டிதூரூபத்வேபி நஜ பிரத்யாதிஷயம் பிரம்மண்துவாக இருந்தபோதிலும் அது பிரத்யமாக இல்லை குரு சாஸ்திர உபதேசத்துக்கு பிறகுதான் அது பிரத்யக்ஷமாக இருக்கிறது அதில் வேதாந்தம் படிக்கிற போதை இதுல இருந்து இன்னொன்னு நம்ம நம்ம வந்து சாதாரணமா சாஸ்திர வழக்கமா என்ன சொல்றோம் குரு சொல்லி கொடுக்கறது வந்து பரோட்ச ஜானம் பரோட்ச ஜானம் தான் சொல்லிட்டு இருக்கோம் அப்படி ஒரு குரூப் நம்ம பிள்ளையே இருக்கு நிறைய பேர் அப்படிதான் சொல்லுகிறாரு அதாவது நீ பிரம்மாய் இருக்காயின்னு குரு உபதேசம் பண்ணாலும் நமக்கு அப்ப புரியறது பரோட்ச ஜானம்தான் நம்ம வந்து நிதித்தியாசனத்துலதான் நமக்கு என்ன வருது அபரோட்ச ஜானம் வர்றது அப்படின்னு ஒரு குரூப் இருக்கு நம்ம அப்படி சொல்றதில்லை சிரவணத்திலே நமக்கு கிடைக்கிற ஜானம் அபரோக்ஷானந்தான் ஆனா அந்த அபரோக்ஷானத்துல வந்து ஒருவேட பிரதிபந்தம் இருக்கலாம் ஆக்சய அசம்பனா விபரீத பாவனா இருக்கலாம் இந்த அசம்பாவனா விபரீத பாவனா சகித அபரோக்ஷானந்தான் அப்புறம் அது வந்து விசாரம் பண்ண பண்ண என்ன ஆகுதுன்னா அப்பிரதிபந்த அபரோக்ஷானம் சப்பிரதிபந்த பரோட்ச ஜஞானம் பழக்கத்துல எல்லாரும் அதை பரோட்ச ஜானு சொல்லிட்டு இருக்கும் அப்படி கிடையாது கேட்ட இதனால்தான் நிறைய பேர் என்ன பண்றாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வர்ற பொழுதுதான் இன்னும் கொஞ்ச நேரத்துல சொல்ல போற சங்கராச்சியர் நிறைய கேள்வி எல்லாம் வரப்போறது நான் அதை ஏ இந்த பாருங்க இந்த இதுலயே என்னோட புக்குல வந்து இந்த புக்கு எல்லாரும் கொடுத்தா இந்த புக்கு எல்லாரும் வந்தாச்சு வச்சுக்கல இல்லையா அதில் பதிமூணாவது பக்கம் அதில் பதிமூணாவது பக்கம் நான் சொன்னேன் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு எட்டாவது பார் அதில் அந்த ஒரு வார்த்தை இருக்கு இதெல்லாம் மனசுல வச்சுட்டு இருந்தா தான் இங்கேயும் முன்னையும் போனா தான் இதெல்லாம் புரியும் இல்லாட்டி பாட்டுக்கு என்ன சொன்னீங்கன்னா காலமாடு அது மாதிரி போயிட்டே இருக்கும் என்ன பண்றதுன்னே தெரியாது அதனால அது சொல்லிக்கிட்டே இருப்போம் எவ்வளோ நேரம் வாசிச்சாலும் புரியாது அதனால என்னமோ நாங்கள் பாருங்க ஒரு வார்த்தை போட்டிருப்போம் இதெல்லாம் வந்து எவ்வளோ விசாரம் பண்ணிருக்காங்கன்னு தெரியணும் எதிர் ரஜு ஸ்வரூப ஸ்ரவண இவ சர்ப்பிராந்திகி சம்சாரித்வ பிராந்திகி பிரம்மஸ்வரூப ஸ்ரவண மாத்திர நிவர்த்தையதா நான் படிக்கிறேன்னு நினைச்சுட்டா இங்கே நது நிவர்த்தத்ருத பிரம்மணோ அப்பி வருதாந்தத்தை கேட்டவனு கூட ஸ்ருத பிரம்மணோ அப்பி யதாபூர்வம் சுக துக்காதி சம்சாரி தர்ம தரிசனாத் வேதாந்தம் படித்தவனும் திண்டாடுகிறத பார்த்துட்டு தானே இருக்கும் வேதாந்தம் படிச்சதுக்கு பிறகு கூட துக்கப்படுறத திண்டாடுறதெல்லாம் பார்த்துட்டு தானே இருக்கும் அப்படி இருக்கிறப்போ வேதாந்தத்தை கேட்ட உடனே ஞானம் வந்துருத்து மோட்சம் வந்துருத்து எல்லாம் சொல்லாதீங்கவங்க ூபண ஏவ சர்பித் திவர்த்ததே கயிறின்னு சொன்ன உடனே போயிடுது இந்த பாம்பு போயிடுது அது மாதிரி நீ பிரம்ம சொன்ன உடனே துக்கம் போயிடுதான்னு கேட்க நீ பூர்ணமான வஸ்து நித்தியசுத்த புத்த முக்த பரிபூர்ண சச்சிதானந்தம் பிரம்மா ஆஹா அப்படின்னு உடனே போக வேண்டாம கயிற இது வந்து நாயம் சர்பகா இது வந்து சர்ப்பம் இல்ல இது வந்து அது மாதிரி வந்து உபதேசம் பண்ண நீ உடம்பு நீ மனசு இல்ல நீ புத்தி இல்ல அத அறியப்படுறதுனால நீ வேற அது வேற அப்படிப்பட்ட நீ எப்படிப்பட்ட எல்லாத்துக்கும் ஆதாரமா இருக்க மரத்துக்கும் நீதான் ஆதாரம் செடிக்கும் நீதான் ஆதாரம் பூமிக்கும் நீதான் ஆதாரம் பஞ்சபூதங்களுக்கு நீதான் ஆதாரம் சமஸ்தத்துக்கு நீதான் ஆதாரம் நீதான் நீதான் சொன்ன உடனே ஆவான் நான் போக வேண்டாம் அவன் சொல்றான்பா அப்படி சொன்னதுக்கு அப்புறம் போகக்கூடாது முடிஞ்சு வச்சு அடுத்த ஆள் அடுத்த ஆள் எங்க வாங்க உட்காருங்க இது வந்து அழகா திரும்ப பிரம்மசூத்திரத்தையும் இருபத்தஞ்சு தினம் வாசியம் இருக்கும் புரிய மாட்டேங்குது அர்த்தம் வேதாந்தம் படிச்சாச்சு இருபத்தஞ்சு வருஷம் காசியில கோர்ஸ் முடிச்சாச்சு அதனால வந்து யாபூர்வம் சுக துக்காதி சம்சாரி தர்ம தர்சனாத் அதுக்கப்புறம் படுறாருப்பா அவஸ்ட் சொல்லப்போனா மிந்தி கூட நல்லா இருந்த மாதிரி தெரிஞ்சது வேதானந்தான் நான் நினைக்கிறேன் காலையோ மனநிதிசனையோ விதி தர்சன திபத்தி விதி விஷயத்தையா ஏவாஸ்திரமாணக்கம் அபிதீய பாத்தப்புறம்டிக்க போறோம் சொல்றேன் இங்கிருந்து அங்க போன சொல்றேன் அங்க என்ன அங்க என்ன சொல்றா அப்படி நீ நினைக்கலாம் வேதாந்தம் படிச்ச பிறகு வேதாந்தம் கேட்க விரும்பிய வேதியர் வேதாந்தம் கேட்டும் வேட்கை ஒளிந்திலர் வேதாந்தமாவது வேட்கை ஒளிந்திடும் வேதாந்தம் கேட்டவர் வேட்கை விட்டாருன்னு ஒரு பாட்டே இருக்கு திரும்பிருக்க வேதாந்தம் படிச்சிருக்காருன்றது என்ன அடையாளம்னா ஆசையே இருக்காது வேதாந்தம் கேட்க விரும்பிய வேதியர் அது வேதியர் வேற வேதாந்தம் கேட்க விரும்பிய வேதியர் அந்த காலத்திலிருந்து சண்டை இருக்கு வேதாந்தம் கேட்டும் வேட்கை ஒழிந்திலர் வேதாந்தமாவது வேட்கை ஒழிந்திடம் வேதாந்தம் கேட்டவர் வேட்கை விட்டாரு வேதாந்தம் படித்தவருக்குதான் ஆசை ஜாஸ்தியா இருக்கு அதனால வந்து பிரயோஜனம் ஒண்ணும் இல்லைன்னா அது எப்படி உனக்கு தெரியும் அவருக்கு ஆசை இருக்கு ஆசை இல்லைங்க நீ இப்படி கண்டுபிடிச்சு பார்த்தியா முதல்ல சொல்லிட்டு இருக்கான் எப்பவுமே இன்னொருத்தரை ஜட்ஜ் பண்றது வரைக்கும் நம்ம கைங்கறிய எல்லாரையும் ஜட்ஜ் பண்ணிட்டு இருக்கிறது தான் வேலையே அதனால வந்து கடைசி வரைக்கும் சம்சாரியா நம்ம தான் இருக்கும் கேட்கிறான் இந்த வார்த்தை இப்படி கேட்ட உடனே அதனால சாஸ்திரத்துல அப்படி சொல்லி இருக்கு அதனால வந்து அது ஒரு அது ஒரு டாபிக் அப்போ சங்கராச்சாரியர் சொல்றார் அப்படிலாம் கிடையாது சொன்ன அப்ப ஒண்ணு சரியா புரிஞ்சிருக்காரு சொன்ன விஷயத்த சரியா புரிஞ்சிருந்தான்னா நிச்சயமா அகம் பிரம்மா ஸ்மி சொல்லிட்டு நமஸ்காரம் பண்ணிருப்பான் இது புரியல ரொம்ப வருஷமா கேட்டுருக்காரே தவிர இன்னும் புரியல புரிஞ்சிருந்தா நிச்சயமா அந்த ஜானம் வந்திருக்கும் அதில் அது வேதாந்தத்தை கேட்கறது வேற வேதாந்தத்தை புரிஞ்சுக்கிறது வேறேங்கிறார் சங்கராச்சாரிய நான் சொல்லலை சொல்லுக்கார் எப்படி கோயில்ல சாமி ஐயர் வந்து குரு கடவுள் விக்கிரகத்து கிட்ட இருக்கிறவர்கள் சாமி கிட்ட இருக்காருன்னு அர்த்தமா மூலஸ்தானத்துல போய் சாமியை தொடர்றவரெல்லாம் கடவுள் கிட்ட இருக்காருன்னு அர்த்தம் நம்ம என்ன சொல்றோம் சாமியவே தொடராருங்க அப்படிங்கிறோம் அவ சாமியவே தொடர சாமியா விக்கிரகத்து கிட்ட இருக்கிறவங்கெல்லாம் கடவுளுக்கு பூஜை பண்றவங்கலாம் அலங்காரம் பண்றவங்க எல்லாம் கிட்ட இருக்காங்கன்னு சொல்ல முடியாது விக்கிரகத்துக்கிட்ட இருக்கிறது வேற பகவான்கிட்ட இருக்கிறது வேற வெளியில் இருக்கிற கோயிலுக்கு வெளியில் கூட ஒரு ஆள் உட்கார்ந்துக்கிட்டு கடவுள்கிட்ட இருக்க முடியும் கடவுளை நினைக்கிறதானே கடவுள்கிட்ட இருக்கிறதுங்கிறது அது மாதிரி வேதாந்தம் கேட்குறது வேற வேதாந்தத்தை புரிஞ்சிக்கிறது வேறேன்னு நடித்த முடியும் கோயிலில் பகவானுக்கு பூஜை பண்ணுறது வேற பகவான்கிட்டே இருக்கிறதுங்கிறது அதை நான் விக்கிரகத்து பக்கத்தில் இருக்கிறவங்க நம்மள சொல்லணும் நம்ம சாமி கிட்டே போய் அதை அப்படியே தொட்டு கட்டி பிடிச்சிட்டு தான் என்னோம் சாமியை பார்த்த மாதிரி நிறைய பேருக்கு அப்படி இருக்குல்ல அப்படி ஒரு ஒரு சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் இதெல்லாம் வந்து உள்ளே போய் அங்கே போய் நேராக சாமியை இது பண்ணி நான் நல்லா காசி விஸ்வநாதரை கட்டி பிடிச்சிட்டு வந்துவிட்டேன் என்ன காசி விஸ்வநாதரை நீ ரங்கநாதரையே கட்டி பிடிச்சா பகவான் உள்ளே போயிடுவாரா விக்கிரகத்தை தொட்டுவிட்டாலே உள்ளே போயிட்ட மாதிரி உங்களுக்கு ஒரு பிரமே இருக்கும் கிடையாது நினைச்சா தானே போக முடியும் இந்த போர்ஷனை அங்க இருக்கு வரப்போது அதாவது பரினிஷ்டிதரூபத் பிரத்யாதி விஷயத்துவம் பிரம்மணி இதை வந்து சங்கராச்சாரிய திருமணம் நான் போற நான் சொல்லிவிடுறேன் உங்களுக்கு உம் இருக்குல்லையா இதுல இருக்கு இந்த டாபிக் முடியுது ஒரு இடத்துல அத்த அப்பறே பிரத்யவதி முன்னாடி சொல்ற ஏன அந் திதர்மேத்த நிதர்சனம்னா அந்த இடத்துல பிரத்யம் நிதர்சனங்கிறோம் அடுத்தது இன்னொன்னு ஹேயோபாதேயர்த்து உபதேச அனர்த்தக்கியம் இது எத்து உச்சா நேஷ தோஷ அதாவது கொள்ளத்தக்கதும் தள்ளத்தக்கதும் அற்ற பிரம்மத்தை ஆத்மாவாக புரிந்து கொள்வதாலேயே எல்லா விதமான துன்பங்களும் அடியோடு அழிந்து வாழ்க்கையில் அடைய வேண்டியதை அடைந்ததாக ஆகிறது எனவே புருஷார்த்த சித்தி அஸ்தி அவ என்ன சொன்னா இப்படி வந்து இருக்கிற ஒரு பொருளை தெரிஞ்சுக்கிறதுனால என்ன புருஷார்த்தம் என்ன பிரயோஜனம் வாழ்க்கையில் என்னையா பிரயோஜனம்னு கேட்டான் இல்ல இல்ல இதுதான் பிரயோஜனம்னு கலம்பர வகுப்புல அதோட நம்ம முடிச்சிருக்கோம் அவர்கள் சொன்ன வார்த்தைகளை ரஹிதே புருஷார்த்த அபாவாத் அப்படின்னு அந்த லைன் எழுதிக்கணும் எழுதிணும் இந்த லைன் எழுதணும் உடனே ஹேயோ பாதே ரஹிதத்வாத் உபதேச ஆனர்த்தக்கியம் இது நைஷ தோஷ அப்படி பண்ணிக்க சித்தேக ஹேதோஹோ சித்தேகிறது ஹேத்து அதனால ஏஷகா ந தோஷா இது தோஷம் இல்லை நீ சொல்றது வந்து இந்த குறை கிடையவே கிடையாதுப்பா அப்படின்னாச்சு அடுத்தத படிக்கலாம் தேவதாதிபாசனி கஷ்டித் கொஞ்சம் சூக்மாயிட்டே போறது விஷயங்கள்லாம் சங்கராச்சாரியர் ஒரு விஷயத்தை ஒத்துக்கிறார் அதாவது வேதாந்தத்தில் சகுண பிரம்மணும் பேசப்பட்டு நான் ஒத்துக்கிறேன் சந்தேகம் ஆனா அதனால நிர்குண பிரம்மனை ஆத்மாவா புரிஞ்சுக்கிற விஷயத்துல ஒன்னும் அதுக்கு ஒன்னும் விரோதம் கிடையாது வேதாந்தத்துல நிர்குண சகுண பிரம்மனை பத்தி பேசப்பட்டிருக்கு சகுண பிரம்மத்தை இதுக்கு பேரு சச்சிதானந்திர சரஸ்வதியோட வியாக்கியான தியான யோக வாதி மதம் தியானயோக வாதி அதாவது சகுண பிரம்மனை தியானம் பண்ணி இந்த கிரமமுக்தி சொல்ற மூல்ல எட்டாவது அத்தியாயத்துல எல்லாம் பகவத்கீதையில எல்லாம் சொல்கிறோம் இல்லையா அந்த சூரிய மண்டலத்தில் இருக்கிறதாக பாவனையெல்லாம் பண்ணி நம்ம வந்து அந்த இரண்மய புருஷாக தைத்திரிய புருஷத்துலாம் பார்த்தோம் இல்லையா அந்த மாதிரி தியானம் பண்ணி சகுண பிரம்ம தியானம் பண்ணி அப்புறம் இந்த யோக மார்க்கத்தினால உடம்புலேருந்து உயிரைப் பிரிச்சு விண்டு அந்த அர்ச்சிகாதி மார்க்கத்தினால அந்த பிரம்மலோகத்துக்கெல்லாம் போறதை பற்றி சொல்லியிருக்கு இல்லையா அது வேதாந்தத்தில் சொல்லியிருக்குன்னு நாங்கள் ஒத்துக்கிறோம் ஆனால் அதுக்கும் இதுக்கும் ஒன்றும் கான்ட்ரடிக்ஷன் இல்லை அது சாத்திய பிரம்மன் தான் அந்த பிரம்மன் எப்படிப்பட்டது இப்ப நம்ம பேசுறது ஆத்மாவே பிரம்மங்கிறது என்னது சாத்தியம் பிரம்ம சித்த பிரம்ம சித்த பிரம்மன் என்னது ஆத்மாதான் சாத்திய பிரம்மங்கிறது என்னது அடையணும் அது வந்து ஒரு ஜீவன் வந்து சூரிய ஒளி வழியா போயி பிரம்மலோகத்துல போய் பிரம்மாஜியிட்ட படிக்கணும் அதுக்கு பேரு கிரமமுக்து சொல்லும் அப்படி இருந்தாலும் கூட இந்த விஷயத்துல ஒண்ணு விரோதம் கிடையாது வசுவான இந்த விஷயத்தை பற்றி அவங்க என்ன சொல்றாங்க சாஸ்திரம் வந்து பிரம்மத்தை சித்தமா உபதேசிக்கிறது அப்படின்னு சொல்லாது அப்படி சித்தமா உபதேசிக்கிறதுன்னு சொன்னேன் ஆனா அது பிரத்யம் விஷயம் ஆயிடும் அப்படிங்கிறாங்க நம்ம என்ன சொல்றோம் சித்தமா இருந்தாலும் அது பிரத்ய விஷயம் கிடையாது அதுக்கு வரிசையா ஒன்னொன்னா சொல்லிட்டு வரும் பொழுது இவரு சொல்ற தேவதாதி பிரதிபாதனத்து தேவதாதி பிரதிபாதம் அதெல்லாம் நிறைய சொல்றது இல்லையா உதாரணத்துக்கு கீதையும் எடுத்துப்போமே இதெல்லாம் சாந்தோக இதெல்லாம் நிறைய இருக்கு கீதையும் எடுத்துப்போம் அந்த உத்தராயணப்பாதை தட்சிணாயனப்பாதைன்னு சொல்ற போது அந்த எல்லாம் अग्निर्ज्योतिर शुक शुक्र षण्मा उत्तरायण अबरम धूमो रात्रिस्तः कृष्ण षण्मा दक्षिणा त्र चंद्रमसंद्रमसो ज्योति योगी प्राप्त निवर्त शुक्रकृष्णे गती ह्ये जगत शाश्वते मते एक याच्यनावृति अनया वर्त அந்த ஸ்லோகம் எல்லாம் ஞாபகம் தெரியும் ஆகையினால அப்படியெல்லாம் பிரதிபாதனம் பண்ணி இருந்தா கூட அதெல்லாம் தேவத்தை தானே அக்னி தேவதோதி தேவத சுக்லபக்ஷ தேவதராயண தேவத தேவதா விஷயங்கள் அந்த தேவதையெல்லாம் சொல்லியிருந்தா கூட அதே ஒன்பதாம் அத்தியாயத்தை கீதையை வச்சுப்போமே நம்மள என்ன சொல்லி இருக்க அடுத்தது ஆஹ் சங்கராச்சாரிய ஒன்பதாவது சொல்ற என்ன சொல்லுகிறாருன்னா அஷ்டமே நாடி துவாரா தாரணா யோகா புரோக்தா எட்டாவது அத்தியாயத்துல நாடி வழியா சுசும் வழியா போற தாரணா யோகம் அப்படி சொல்லிட்டு அடுத்த ஒரு சில சச்ச துஷ்பிராபா அது அடையறது கஷ்டம் அனாவசியம் அதனால ஒண்ணு பிரம்மனை அங்கதான் போய் அடைய முடியும்னு யாரும் நினைக்காதீங்க இங்கேயே புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லி பிரத்யாவகம்தர்மியம் சுசுகம் கருத்து ரொம்ப தெளிவா இப்பவே இங்கேயே புரிஞ்சுன்னு மோட்ச தடையிறத விட்டு விட்டு கஷ்டப்பட்டுன்னு மூச்சை பிடிச்சுன்னு பிராணாயாமத்தை பண்ணி நீ வந்து யோக சக்தியினால சரீரத்தை உகுத்து அந்த லோகத்துக்கு போய் அது எப்படி இருக்குன்னு பார்த்து அங்க என்னத்துக்கு போயிப்பா கஷ்டப்படும் அப்படின்னு எட்டாவது அத்தியாயம் கீதையில ஒன்பதாவது அத்தியாயமே சொல்றது அத மனசுல வச்சிருந்தாலே போறேன் ஏன்னா உங்களுக்கு சாந்தோக்கிய மந்திரங்கள்லாம் ஞாபகம் தெரிஞ்சிருந்தா பரவாயில்ல ஆனா சாந்தோக்கியத்தை தேவதாதி பிரதிபாதனிய சாஸ்திராக்கியகத உபாசனார்த்தேபி அதுல எல்லாம் நிறைய சொல்லிருக்கு உபாசனையெல்லாம் சொல்லியிருக்கு உபாசனார்த்தத்தை விரோத சித்த பிரம்ம போதக சாஸ்திர விஷய வாக்கியோகோ இந்த சாத்திய பிரம்ம சாத்திய பிரம்ம சித்த பிரம்ம வாக்கியோகோ அது வேற டாபிக் இது வேற டாபிக் அதனால ஒன்னும் தோஷம் கிடையாதுப்பா அது விஷயம் வேற விஷயம் வேறு அவ்வளவுதான் ந கஷ்டித் விரோத நம்ம நம்ம சித்தாந்தம் என்னன்னா சித்தம் பிரம்ம ஆத்ம ரூபேண சொல்லணும் இதெல்லாம் தான் ஞாபகம் வச்சுக்கணும் இதெல்லாமே விசிஷ்டா துவைதம் சைவ சித்தாந்தம் மதத்துக்கு எல்லாம் இந்த சாத்திய பிரம்மவாதிகள் எல்லாருமே சாத்திய பிரம்மவாதிகள் தான் சித்த பிரம்மவாதிகள் கிடையாது அதனாலதான் பேதம் விட பிரிச்சிருக்கு அதனால ந கஷ்டித் விரோத சரி தேவதாதி பிரதிபாதனசிய நாம சொல்ற விஷயத்துக்கு அது வந்து கிடையாது எல்லாம் வந்து அப்படி இப்படி மொட்டை மொட்டையான வாக்கியங்கள்லாம் கஷ்டித் விரோத ஆனா எதுக்கோட உங்களுக்கும் விரோதம் இல்லை சொல்லுபோது நான் சொல்றேன் அந்த சித்த பிரம்ம வாக்கியம் இருக்கே அந்த சித்த பிரம்ம வாக்கியத்தை வந்து இதனால வந்து சித்த பிரம்மன் இல்லைன்னு நீ சொல்ல முடியாது அதுக்கும் பிரமாணங்கள்லாம் தத்துவமசி முதலான வாக்கியங்கள்லாம் பிரமாணமாக இருக்கு तथा, उपासना विधिशेषत्वं, एकत्वे, उपादेय, क्रिया ேயேயூத்திரா विज्ञान, விஜய உதோப அதனால சித்த பிரம்மனை உபாசனா குரூப்பில் சேர்க்கக்கூடாது சித்த பிரம்மனை வந்து சாத்திய பிரம்ம அர்த்தமா பண்ணி கொண்டு அதை உபாசனா குரூப்ல சேர்க்கக்கூடாதுங்கிறது இதனுடைய பொருள் அதாவது சித்த பிரம்மனை இன்னும் கொஞ்ச நேரத்தில் சொல்லிட்டேன் இந்த பார் அதை வந்து காட்டுறேன் அடுத்த இதுலயே கொஞ்ச நேரத்தில் பாருங்கள் இதுலயே அடுத்தது பாருங்க அப்புறம் படிப்போம் ஏகத்துவ நகி ஏகத்துவ விஜான உன்மதித துவைத விஜான புனா சம்பவ ஏனாசன விதிமண பிரதிபேத்தி அந்நாட்டுஸ்பரே பிரமாணம் நமவிஜானே இங்க பிரயோஜனம் நிறைய பேர் சொல்றாங்க இல்லையா எல்லும் அத வாழ்க்கையில இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டாமா பண்ண முடியும் அவனுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாத விஷயத்தை இருந்தவன் தானே அதனால அதுல ஒரு அட்டாச்மெண்ட் வந்துடுச்சு ரொம்ப வருஷமா இப்படி எல்லாம் ஜபம் பண்ணி தியானம் பண்ணி காலம்பரத்துல இருந்து ஒழுங்கா டிசிப்ளினோட இருந்து அதுக்கு டிசிப்ளின் விடணும்னு அர்த்தம் இல்லை இதான் சௌரியமா போச்சுன்னு விட்டு ஆனா அதுக்கு எதுக்கு சம்பந்தம் இல்லை நான் டிசிப்ளினோட இருக்கேன் வாழ்க்கையில ஒழுக்கமாக இருப்பதன் மூலம் நான் பிரம்ம ஜானத்தை கடைபிடிக்கிறேன் ரெண்டும் தெரியலேன்னு அர்த்தம் வாழ்க்கையில் நான் சீராக ஒழுக்கமாக நேர்மையாக இருப்பதன் மூலம் நான் பிரம்ம ஜானத்தை பயில்கிறேன் கடைபிடிக்கிறேன் அப்படின்னு என்ன அர்த்தம் புரியலன்னு தான் சொல்லணும் யாரும் அப்படி சொல்ல போறதில்லை தெரிஞ்சாலேயே நிறைய தெரியறதில்லை அப்படின்னு கூட யாரும் சொல்ல போறதில்லை இருந்தாலும் இந்த மாதிரி பலபரியந்தவாதுன்னு இருக்கு இல்லையா ஆத்ம விஜானஸ பலபரியந்தம் வந்து கேரவ பரிசத்துல அழகா சொல்றார் சிஷியஸ ஜிக்யாசா நிவர்த்ததுன்னு சிஷ்யசிக்யாசா நிவர்த்தது குருகிட்ட போய் பிரம்மன் என்னன்னு அதிக பகவோ பிரம்மேதி அப்படின்னு கேட்டான் அவர் சொன்னதுக்கு பிறகு நான்தான் இந்த பிரம்மன் புரிஞ்சதுக்கு அப்புறம் நான்தான் பிரம்மன் புரிஞ்சதுக்கு பிறகு புரிஞ்சுக்கணுங்கிற ஆசை இருக்குமா நான் நான் எல்லாரும் ஏதோ கேட்கிறோம் இப்படி அங்க சொல்லிக்கிட்டே இருக்காங்க காதல நாம போய் வேதாந்தத்தை படிச்சு என்ன புரிஞ்சுக்கிறோம் ஆஹா நல்லா தெளிவா புரிஞ்சு போச்சு சுவாமி தனித்தன் அடியோட நாசமா போச்சு இண்டிவிஜுவாலிட்ட அடியோட நாசமா போச்சு நான் தான் பிரம்மன் போச்சு புரிஞ்சு போச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு புரிஞ்சுக்கணுங்கிற ஆசை போச்சுண்டா புரிஞ்சுக்கணுங்கிற ஆசை போச்சு பிரம்மசூத்திரம் படிக்கணும்னு ஒரு ஆசை இருந்தது பிரம்மசூத்திரம் படிக்கணும்னு ஒரு ஆசை இருந்தது கேட்ட உடனே பிரம்மசூத்திரம் படிக்கணும் ஆசை போயிடுறது இல்லையா அப்படி இல்லை ரெண்டு அர்த்தம் ஜாக்கிரதே விஷயம் புரிஞ்சு ஆசை போறது வேற தாங்க முடியாம ஆசை போறது வேற அதனால வந்து பிரம்மசூத்திரம் வந்து படிச்ச பிரம்மசூத்திரம் படிச்சாச்சப்பா நிறைய படிச்சாச்சு அப்படின்னால அது ஒண்ணு ஒரு நாள் முடியாது இதுக்கு இருக்கிற வியாக்கியான பார்த்தா இது படிச்சு முடிக்கிற காலமே கிடையாது பிரம்மனை தெரிந்து கொண்டாள் உபரிஷத்துல கேர உபரிஷத்துல சொல்லிருக்கு அது ஒவ்வொரு விறத்திலும் அது இருக்குன்னு சொல்லிட்டு பிரம்மனை புரிய பிரதித்தம் மதம் அப்படின்னு ரொம்ப அழகா சொல்லி ஒரு போதம் பிரதி போதம் பிரதி விதித்தம் ஒரு ஒரு விற்பி ஞானத்திலையும் அந்த ஸ்வரூப ஜானம் மிளகிறதுன்னு சொல்லப்பட்ட அதை நீ புரிஞ்சுக்க வேண்டியதுன்னு சொல்லியாச்சு அப்படி சொன்னதுக்கு பிறகு என்ன சொல்றது உபனிஷத்து அமிர்தம் இப்படி எல்லாம் நிறைய மந்திரங்கள் எல்லாம் திரும்ப திரும்ப வந்து என்ன சொல்லி இருக்கா புரிஞ்சுடாச்சுன்னா ஆசை போய் புரிஞ்சுடாச்சுன்னா புரிஞ்சுக்கணுங்கிற ஆசை போகும் அதனால திரும்ப திரும்ப சொல்லாமதிவம் சம்பவதி அப்படி சொ சித்த பிரம்மனஹான் சொல்லணும் அதுக்கு கர்ம அதாவது பிரம்மனை சாத்திய பிரம்மன் பிரம்ம நிர்குணம் பிரம்மன் வந்து சாத்தியம் நிர்குணம் பிரம்மன் வந்து சித்தம் சகுண பிரம்மன் நிர்குண பிரம்மன் ரெண்டிலையுமே அதுக்கு உபாசனை சொல்லி அதோட இதையும் சேர்த்துக்காது அந்த உபாசன அதுக்கு சொல்லப்பட்ட விதி இதுக்கு சேராதுங்கிறது அது எப்படி கர்மாவில நுழைக்கிறாங்க எங்கேயோ ஒரு வாக்கியத்தை புடிச்சு கிடிச்சு சேர்த்து கிட்டு அதுக்கு ஒரு நியாயத்தை சொல்லி இத பண்ணு அப்படின்னு சொல்லி ஆடும் அப்படியே சொல்லி சொல்லி பழவீனத்தினால அந்த பூர்ணமம்சர்களை ஒரு வழிக்கு கொண்டு வர்றதுக்கு இவ்வளவு சொல்ல வேண்டியிருக்கு அது நமக்கு இப்ப எங்க பூர்வமாம் செய்யாது ஒண்ணாது ஒண்ணும் கிடையாது இப்ப நம்ம எங்க கர்மாவை பண்ணிட்டு இருக்கோம் இங்க நம்ம கர்மாவே வேற அப்படி இருக்கிற அந்த காலத்துல அவங்க காலம்பரத்துல இருந்து அக்னிஹோத்திரம் இந்த மாதிரி உருண்டைய பிடிச்சு ரிஷிய பூஜை பண்ணிட்டு இப்படியே இருந்து இருப்பாங்க அவங்கள பார்த்து இதோட இல்ல இது இது இது அல்டிமேட் கிடையாது இது ஜென்மத்துக்கு ஹேத்துவாயிடுறது கிருப்பனா பலஹேத்தவாக ஆக என்னால இதெல்லாம் வேண்டாம் பா சொல்லி சங்கராச்சாரியர் கருணையோட நான் கலம்பரம் சொன்னேன் நான் உங்களுக்கு எல்லாரும் தீட்சம் கொடுக்குறேன் வாங்க யார பாத்து பூர்வீமா செய் வயசான தாத்தா எழுபத்தஞ்சு வயசு தாத்தா தன் தர்ப்பணம் பண்ணிட்டு வாண்டிருக்க அந்த மாதிரி உங்களுடைய பிடிச்சி பிடிச்சி பூஜை பண்ணிட்டு இருக்க ரிஷி பூஜை பண்ணிட்டு இருக்கார் இந்த மாதிரி சபரிமலைக்கு போயிட்டு இருக்காருமலைக்கு போய் இப்பவும் சொல்ற எண்பத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு சொல்றாரு அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த சகல விலைகளையும் காப்பாற்ற வேண்டும் இது ரொம்ப வருஷமா போயிட்டு இருக்காரு சொல்லிட்டு இருக்காரு நம்ம சாஸ்திரம் ஒத்துக்காது எண்பத்தஞ்சு ஒருத்தர் வந்து நான் ரொம்ப வருஷமா முப்பத்தஞ்சு வருஷமா போறேன் ஐம்பது வருஷமா போறேன்னு சொன்னா அது பாபம் இன்னும் பாபம் கழியிலேன்னு தான் அர்த்தம் நான் இது கேள்வி பண்றேன் நினைச்சிடாதீங்க அதனால வந்து அதுக்கு ஒரு அளவு இருக்கு ஆன்மீகத்தில் அதோடு முடிஞ்சு போயிடல சபரிமலைக்கு போறதே வாழ்நாள் முழுக்க லட்சியம் கிடையாது பழனிமலைக்கு போறதே வாழ்நாள் முழுக்கிறது லட்சியம் கிடையாது கிரி பிரதர்ஷனம் பண்றதே வாழ்நாளுடைய லட்சியம் கிடையாது ஆத்மாவை பிரம்மன் புரிஞ்சுக்கிறது தான் வாழ்நாடு லட்சியம் அதுக்கப்புறம் நீங்க கிரி பண்ணுங்க என்ன பண்ணுங்க சும்மா பண்ணிட்டு அது வேற விஷயம் சரீரம் இருக்கிறதுனால எந்த பண்ணிட்டு நல்ல காரியம் பண்ணதான் பிரம்மனஹா உபாசனாதி உபாசனா விதிசேஷத்துவம் சம்பவத்தி ஆகையினால சித்த பிரம்மத்துக்கு உபாசனா விதியை கொண்டு வராசன பண்றவனும் உபாசன பண்ணப்படுற பொருளும் ஒன்னாக இருக்கிற போது நான் பிரம்மத்தை உபாசிக்கிறேன் நீ சொல்ல முடியாது நீயே பிரம்மமாக இருக்கும் பொழுது நீ எப்படி பிரம்மத்தை உபாசனை பண்ணுவேன் அங்கன்னா நீ வந்து நான் ஜீவாத்மா நான் ரொம்ப அல்பம் சின்னவன்ல சின்னவன் என்னவா நான் வந்து ஒண்ணுத்துக்கு ஆகாதவ் அவர் பெரிய பகவான் பகவானும் கொஞ்சம் நடிக்கணும் சும்மா சொன்னா அல்பக்கியர்கள் அப்படின்னு சொன்னா புரியாது இப்படின்னா போறோம் தெரிஞ்சு போயிடு நம்ம எல்லாம் அல்பக்கியர்கள் ஒன்னு அறியும் இன்னும் தெரியாது அவர் பகவான் சர்வேஸ்வரன் சர்வாதிஷ்டாதா அப்படியே சொல்லிட்டு இருக்கோமா ரொம்ப வருஷமா சொல்லிட்டு இருக்கோமா அவரே சொல்றாரு எத்தனை நாளைக்குதான் இப்படி சொல்லிகிட்டே இருப்பேன் நான் பாக்கிறேன் அது எனக்கும் புரியுது சொன்னாலும் பகவானே வந்து நேர்ல சொன்னா கூட ஒத்துக்க மாட்டேன் அவரே வந்து உபதேசம் பண்ணி சொன்னா கூட இப்படி எல்லாம் சொல்லாதீங்க என்ன இருந்தாலும் நீங்களும் ஒன்னாயிட முடியுமா உங்கள் லெவல் என்ன ஏன் லெவல் இப்படியே சொல்லி பகவானே ஒத்துக்கிட்டாங்க கூட ஒத்துக்க அப்படி அதாவது அதுக்கு பேர் தயானு சுவாமி சொல்லுவார் இமோஷனல் அட்டாச்மெண்ட் அது விடவே முடியாது அது சில பேருக்கு அதில் ரொம்ப ருச்சி ஏற்பட்டு இப்படியே இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கு எல்லாத்தையும் விட்டுவிட்டு சும்மா திண்ணையில் உட்காந்துருந்தான் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் இதெல்லாம் பண்ணணும் இது எப்படி இருக்குன்னா வெறுமனே ஒண்ணுமே இல்லாம வெறும் சாதத்தை வச்சுட்டு பொரியல் இருங்க நினைக்கலான் உபனிஷத் சொல்றது பிரம்மனுக்கு மேல இன்னும் வேற ஒண்ணும் கிடையாது ஆனா அவங்களுக்கு என்னமோ இதுல வந்து சுவாமிஜி ரொம்ப ட்ரை இருக்கு அப்ப வெட்டில போங்க சுவாமிஜி இந்த வேதாந்தம் வந்து ஒரே ட்ரை என்ன பாருங்களை வெளிப்படுத்துறதுக்கு வாய்ப்பே இல்லையே போற சுவாமி வேதாந்தம் வச்சுக்கலாம் ஆனா ஒன்னு எத்தனை நாளைக்கு இதுலயே அழுதுண்டே இருக்கிறது அதுவும் கஷ்டம் வேதாந்தம் புரிஞ்சதுக்கு பிறகு நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் வேதாந்தம் தெரிஞ்சதுக்கு பிறகு அழுகப்படாத ஒரு சட்டம் கிடையாது வேதாந்த லங்கையா சொல்லிருக்க இதை தெரிஞ்ச பிறகு நீ அழுக கூடாது அதுக்கப்புறமும் யாருக்கோ ஒருத்தர் கஷ்டம் வருத்தப்படுறது கண்ணு வேதாந்தம் படிச்சுட்டு அழுகிறாரே அழுகிறாரேன்னு சொல்லி சொன்னா அதை பார்த்து இன்னும் அழுக அதிகம் அழுக அதிகம் புரியறது கஷ்டம் தான் நடு தசா பிரம்மணா உபாசனா விதிசேஷத்துவம் சம்பவத்தி அதனால பிரம்மனை வந்து இப்படி சொல்ல அவங்களுக்கு வந்து இந்த உபாசனா விதியை கொண்டு வரணும் எப்படியாவது அதனால கடைசி வரைக்கும் இந்த சிவஞான போத சூத்ரம்னு ஒண்ணு இருக்கு சைவ சித்தாந்தத்துல ரொம்ப நேரம் எல்லாம் சொல்லி கடைசியில என்னன்னா கோயிலுக்கு போய் போதை முடிச்சுடுத்த சூத்திரம் ஆனா அது வந்து மத்தியம் அதிகாரிக்கு ஆஹ் முக்கியமா சொல்றது மத்தியம் அதிகாரிக்கு இது புரியலேன்னு வச்சுனேன் நான் நீதான் பிரம்மன் எல்லாமே பிரம்மன் இருக்கிறது ஒரே பொருள் அப்படிங்கறது புரிஞ்சின்றாலே போரும்ப்பா அப்படின்னு சொன்னா அது நிறைய பேருக்கு புரியலேன்னு சொன்னா அவங்க யாரு மத்தியம அதிகாரி இல்லாட்டி மந்த அதிகாரி ஒரு நாள் சொல்ல மாட்டோம் மந்த அதிகாரி மத்தியம அதிகாரி இந்த மந்த அதிகாரிக்கு மத்தியம அதிகாரிக்கு என்ன ஒரு ஒரு நூத்தி எட்டு நாளைக்கு மலையை பிரதர்ஷனம் பண்ணிட்டு இருப்பா படிக்கலாம் அதெல்லாம் புண்ணியம் வேலை செய்யும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி மந்த மத்தியம அதிகாரிக்கு இந்த மாதிரி எல்லாம் சாதனைகளை எல்லாம் சொல்லுவோம் அத சங்கரா இங்க சொல்ற மந்த அதிகாரிகளுக்கா அப்படி சொல்லி இருக்குங்கிறதுனால இந்த சித்த பிரம்மனை நீ உபாசனா ரூல்ல சேர்க்கக்கூடாது உபாசனையில சேர்த்துக்க கூடாது நூ தசா பிரம்மணா உபாசனா விதிசேஷத்துவம் சம்பவதி பிரம்மணஹா தா பிரம்மணஹா உபாசனா விதிசேஷத்துவம் ந சம்பவத்த முதல் வார்த்தையோட படிச்சாதான் புரியுது தேவாதினால உபாசனை சொல்லலாம் வேணா உபாசனையை சொல்லலாம் கடோபரிஷத்தை சொல்றது இல்லையா ஆலம்பனம் பரம் ஏதாம்பனம் அப்படின்னு கட்ட உபனிஷத்துல உபாசனை சொல்றாரு அதுல உபாசனை சொன்னா உபாசனைன்னா நிஜமா உபாசனைன்னு அர்த்தம் கிடையாதுப்பா புரிஞ்சுக்கிறதுன்னு அர்த்தம் அண்டர்ஸ்டாண்டிங் அர்த்தம் சொல்ற ஆத்மேத்ய உபநிஷத்துல तथा, उपासना, विधिशेषत्वं, உபாசக உபாசியாஸ்தி உபாசிக்கின்றவன் உபாசிக்கப்படுவது என்கின்ற வேற்றுமையே இல்லாத இடத்தில் எப்படி உபாசனிபாட்டைச் ஹேய உயர் தானீ நித்துக்கே பிரிஞ்சோ அஹம் சம பிரித்தனூத்தாத்மீசத்தை எல்லாம் ஆராதாயிருக்கு எல்லாம் உண்ணுதான்னு சொல்லிடுது தெளிவாஸ்தி சயோகி மயி வர்த்தே என்ன அர்த்தம் அனைத்து உயிர்களிலும் இருக்கின்ற என்னை அப்படி இருக்கு அனைத்து உயிர்களிலும் சர்வூதிதம் ஏகத்ஸ்தித நானும் அவனும் ஒன்று என்று புரிந்து கொண்டு எவன் வழிபடுகிறான் வழிபடுகிறானோ நிர்த்தோம் புரிந்து கொள்றதான் வழிபாடு ஆக புரிந்து கொள்கிறானோ சர்வதா வர்த்தமானோ அவன் என்ன பண்ணின்றிருந்தாலும் சரி ச யோகி மயி வர்த்தது அவன் என்ன காரியத்தை செய்தாலும் சரி பசியன் ஜிக்ரன்ன மாதிரி என்ன பண்ணிட்டு இருந்தாலும் சரி சர்வதி மை வர்த்ததே அவன் என்ன காரியம் செய்து கொண்டிருந்தாலும் எவ்வளவு விவகாரம் பண்ணிட்டு இருந்தாலும் அவன் எங்கிட்டதான் இருக்கான் அத்தியாயத்தில் ஏகத்வேயூன்யதையா கிரியா காரகாரகாதி உபமர் உபபத்தே அதனால என்னன்னா இதோட அத கனெக்ட் பண்ணிக்கணும் இது ஹேத்து ததா பிரம்மனஹா உபாசனா விதிசேஷ பிரம்மனஹா உபாசனா விதிசேஷத்துவம் ந சம்பவதி உபபத்தேகே ஹேதோகம் அதாவது ஒன்னா இருக்கு அத வந்து கொல்லவும் முடியாது தள்ளவும் முடியாது அது கிரிய கிடையாது காரகம் எல்லாம் இல்ல துவைத்தமே அவுட் ரெண்டே கிடையாது பகவான் வேற நான் வேறாலே துவைத்தம் தானே உபநேஷத்துல இன்னொரு மந்திரம் என்ன சொல்றது உதரமந்தரம் குருத்தே அத தச பயம் பவதி கொஞ்சம் வேற்றுமையை கடவுளுக்கும் தனக்கு யார் கற்பிக்கிறானோ அவனுக்கு பயம் வரும்னு சொல்லிடுது ஆகினால துவைதாதி ஆகையினால துவைத விஜான விஜயான உபமர்த உபபத்தே துவைத விஜான உபமர்தம் தான் என்ன அழிஞ்சு போச்சு இந்த ரெண்டுங்கிற புத்தியே போயிடுது இந்த ரெண்டுங்கிறதே பொய் ரெண்டு அப்படின்னு சொன்ன உடனே இந்த துவைத்தமே அவுட்டுன உடனே துவைத்தமே துவைத்த விஜயானமே அழிஞ்சு போச்சுன்னு சொன்னா எங்க உபாசனை பண்றது உபாச தேவதை இருக்கிறது எல்லாம் கிடையாதுங்கிறது இது படிக்கல இல்லையா एकत्व विज्ञानेन, द्वैत विज्ञानस्य, संभवः एन, उपासना विधिशेषत्वं, உன்மணவெத்த ஏன உபாசன விதிசேஷம் பிரதிபத்தியம் இந்த வரிய படிப்போம் முதல்ல இவர் என்ன சொல்றார் முதல்ல ஒண்ணுதான் இருக்கிறதே ஒண்ணுதான் ஏகத்துவம் தெரிஞ்சுடாச்சுன்னு சொன்ன ஏகத்துவ விஜானேன உன்மதித உன்மதிதம் அப்படியே இந்த துவைத்த விஜானம் வேறோட குடுங்கப்பட்டது போட்டுக்கலாம் தப்பு இல்லை எல்லாம் ஒண்ணுதான் அதாவது நம்ம அத்வைத்தம் சொல்றதுக்கு காரணம் என்னன்னா ஏக்கம்ங்கிற வார்த்தையும் பொருந்தாதுங்கிறதுனால இப்போ ஒண்ணுறதுக்கு எப்ப நம்ம என்ன சொல்றோம் ஒண்ணுன்னு சொல்றதுக்கு பதில ஒன்னு கேட்கப்படாது ரெண்டு அல்ல சொன்னதுக்கு பிறகு ஒண்ணுங்கிற பதத்துக்கும் மதிப்பு கிடையாது என்னன்னு சொன்னதுக்கு பிறகு புரியணும் ஆயிரம் தடவை சொல்லுவோம் புரியல வரைக்கும் ரெண்டு கிடையாது இருமையே கிடையாது அப்ப ஒண்ணுதான் இருக்குன்னு வச்சு போமா ஒண்ணுதான் இருக்குன்னு சொன்னாலே ரெண்டுக்கு இடம் கொடுத்துட்டோமே சொன்ன உடனே ஒன்று இருக்குன்னு சொல்ல ஆனா இருக்கு அதுக்கு உதாரணம் தூக்கம் தான் நீங்க அதை புரிஞ்சுக்கணும் சொல்லிருக்கேன் புதுசா கேட்கறவங்க எனக்கு புதுசு நீங்க இங்க பாடத்துக்கு இதாக இருக்கும் தூக்கத்துல நம்ம எல்லாரும் இருக்கோம் இருக்கோம்னு நினைக்கவே முடியுது இருக்கோம்னு நினைச்ச தூக்கம் அது துக்கம் தூக்கத்துல வந்து நாம எல்லாரும் தூக்க தூங்குறோம் தூங்குற போது நமக்கு மனசோட சம்பந்தம் இல்லை சரீரத்தோட சம்பந்தமே இல்லை ஆனா நம்ம எல்லாரும் இருக்கும் அந்த நேரம் தான் சண்டை போடாமல் இருக்கும் பொறாமப்படாமல் இருக்கும் ஜதிதம் இல்லாம இருக்கும் மதபேதம் இல்லாம இருக்கும் எல்லாம் சொல்லணும் ஒன்னொன்னா சொல்லணும் அப்பதான் கொஞ்சம் உரைக்கும் நான் நினைக்கிறேன் அந்த நேரம் தான் நமக்கு ஒரு அபிப்பிராயம் வேலை யாரையாவது பார்த்தா தானே அந்த நேரத்தில் அது ஒரு அபிப்பிராயம் வச்சுக்கிறதுக்கு இவன் ஏழை இவன் பணக்காரன் இது அமெரிக்கா இது ஜப்பான் ஒண்ணும் சொல்றதுக்கே வெளில நல்லா தூங்குறோம் அந்த தூங்குற போது நமக்கு வந்து அந்த ஒரு குறிப்பிட்ட நேரம் அது எத்தனையாவது நம்ம நம்ம பிராரப்தத்தை பொறுத்து அந்த ஏன்னா உபனிஷத்து புனச்ச ஜென்மாந்தர கர்ம யோகாத் சயேவஸ்வபிதி கைவல்ய உபனிஷம் பிராரப்த கர்மம் ஒழிச்சு அப்படின்னு தூங்கிடுறதுதான் நல்லா இருக்கும் பிராரப்த கர்மம் ஒழிக்க அப்ப இந்த தூங்குற போது தூங்குற போது நம்ம என்ன நம்ம இருக்கோம்னு நினைக்கிறோமா நினைக்கல இருக்கிறோன்னு யார்டியா சொல்றோம் நான் தூங்கி கொண்டிருக்கிறேன் சொல்லவும் முடியாது அப்ப நான் இருக்கிறேன்னு நினைக்கவும் சொல்லவும் முடியாது இருக்கிறேன் சொல்லுவீங்களா இப்ப நம்ம முழிப்புல இந்த விழிப்புல இந்த கேள்வியை கேட்கிறேன் தூக்கத்துல கேள்வி கேட்கல நம்ம நான் கேக்குற கேள்விய விழிப்புணர்வுல கேக்குறேன் தூங்கின்னு இருக்கிற போது நம்ம இருக்கோம்னு நினைக்கிறோமா நினைக்கிறேன் கான்சியஸ் இருக்கு அந்த நேரத்துல கான்சியஸ்னஸ் இருக்கு கான்சியஸ் இல்லை கான்சியஸ் கூட இருக்கு ஒடுங்கிருக்கு சொல்லலாம் டார்மண்ட் ஃபார்ம்ல இருக்கு பொட்டன்சியலா இருக்கு எல்லாம் சொல்லிக்கலாம் ஆனா தூக்கத்துல நான் இருக்கிறேங்கிற எண்ணம் இல்லை நான் இருக்கிறேன்னு நம்ம யாரும் சொல்றது இல்லை அதுக்காக இல்லைன்னு அது மாதிரி இப்ப இங்க வந்து துவைத்தம் இல்லைன்னு சொன்ன உடனே துவைத்தம் இல்லைன்னு சொன்ன உடனே அத்வைத்தங்கிற வார்த்தையை யூஸ் பண்றோம் அத்வைத்தம் அப்படின்னு சொன்ன உடனே ஒண்ணுங்கிற வார்த்தைக்கும் மதிப்பு மதிப்புறிகாவ அபாவ சாட்சி பாவ அபாவ விலக்கம் பிரம்மன் இருக்கிறது என்றோ இல்லை என்றோ சொல்ல முடியாது இருக்கிறது என்றும் இல்லை என்றும் இருக்கிறது இல்லைன்னு நம்ம எதை சொல்றோம் இது இருக்கு அப்படிங்கிறோம் விழிப்புல வந்து உலகம் இருக்கிறது கனவுல வந்து உலகம் தோன்றவில்லைங்கிறோம் தோன்றுகிறது என்பதற்கும் தோன்றவில்லைங்கிறதுக்கும் அது சமஸ்கிருதத்துல பாவம்ங்கிறோம் அபாவம்ங்கிறோம் இந்த பாவ அபாவ சாட்சி அபாவம் கிடையாது பாவம் தான் என்னப்பா அது ஒரு பாட்டு அறிவுக்கு அறிவு செய்யும் அறிவு வேறு உண்டு என்று எண்ணும் அறிவற்ற குதர்க்க மூடற்கு அனவஸ்தை பலமாய்த்தீரும் பொருள் நீ அல்லை அறிபட நீள் அறிபடும் அறிபடா பொருள் நீ அல்லை அறிபடும் பொருள் நீ அல்லை அறிபடா பொருள் அபாவம் அறிபடா பொருள் நீ அல்லை அறிபடும் பொருள் நீ அல்லை அறிபொருள் ஆகும் உன்னை அனுபவித் அறிவாய் நீ ஏ கந்தரன் பூதியிலேயே ஒரு வார்த்தை இருக்கு அறிவற்றறியாமையும் அற்றதுவே அறிவற்று அறியாமையும் அற்றதுவே அப்படின்னு கந்தரன் பூதியில ஒரு வார்த்தை இருக்கு சரி அப்ப இதை சொல்லிட்டு இருக்கேன் ஏகத்துவ விஜானேன துவைத்த விஞ்ஞான ஏகத்துவ விஜானேன உன்மதித துவைத்த விஜயான அடிச்சு நிபாத்தம் பண்ணி எடுத்துன்னு அர்த்தம் கிடையாது கிடையாது திரும்ப திரும்ப நம்ம என்ன நினைக்கிறோம் துவைத்தம் பொய் துவைத்தம் பொய் துவைத்தம் பொய்யோ பொய் ஆமாப்பா என்ன சிரிக்கிற நிஜமாவே தான் உண்மை அதனால துவைத்தம் பொய்யோ பொய் துவைதம் கிடையாது மிச்சா அப்படி போனதுக்கு பிறகு இப்ப வந்து படிச்சதுக்கு பிறகு அத்வைத பிரம்மனை படிச்சதுக்கு பிறகு உபாசனை எங்க பண்ண முடியும் உபாசனைக்கு வேணுமா வேண்டாமா துவைத்தம் வேணும் கேட்கிறாரு ஏகத் விஜானேன உன்மதிதை உன்மதிதை விஜயான புனா சம்பவ நாஸ்தி மறுபடியும் துவைத விஜயானம் வராது வந்தது தகராறுன்னு அர்த்தம் ஆகல ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்றாரு அத்வைத ஜானம் வந்ததுக்கு பிறகு துவைத ஜானத்துக்கு சத்தியத்துவம் கிடையாதுன்னு நீ போடுவோம் கிடையாது அல்ல புனா சம்பவ அதுக்கு முக்கியத்துவம் போயிடு அப்படி இருக்குமான விதிசேஷத்து அதாவது விஜயானம் இருக்குமையானால் ஏனத்வை அப்படி போடுவோம் ஏனத்வை விஜானேன உபாசனா விதிசேஷத்துவம் பிரம்மண பிரதிபத்தியேதைதவிஜானம் இருக்குமானால் உபாசனையா எடுத்துக்கலாம் துரித விஜானமே போயிடுத்து அதனால பிரம்மனை உபாசனை பண்றதுங்கிறது கிடையாது பிரம்மணா பிரதிபத்தியம் இங்க என்னன்னா நவதி ந சம்பவ அஸ்தி ஒரு பொழுது அது நடக்கவே நடக்காதுங்கிற இப்ப நீங்க பிரிச்சுக்கணும் நிறைய டாபிக் ஒன்றுனா அப்படி போயிட்டு புதுசு அதனால என்ன புரிஞ்சுக்கணும்னு கேட்டா முதல்ல நம்ம வந்து விசாரம் தொடங்குற போது என்ன சொன்னோம்னா வேதாந்தத்தை கிரியா விதி சேஷமா எடுத்துக்கணும் இல்லாட்டி அது கர்த்திருவதா ஸ்துதிபரமாக எடுத்துக்கணும் கர்த்திருவதா பிரகாசமா எடுத்துக்கணும் இல்லாட்டி உபாசனையா எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டது அதுக்கு வந்து நம்ம முதல்ல வந்து கிரியா கர்மகாண்டம் வராது கர்மகாண்டத்துல இது சேரவே சேராது பிரகரணம் வேறையா இருக்குன்னு சொல்லியாச்சு ஆனா வேதாந்தத்துல வந்து பிரம்மனை உபாசனை பண்றதுன்னு சொல்லப்பட்டிருக்கேன் அப்படின்னு கேட்டா வேறே இந்த பிரம்மன் வேறேன்னு பிரிச்சு பேசிக் கொண்டிருக்கிறார் விரிவா நாளை பார்க்கலாம் ஓம் ஈஸ்வரோ குரு தட்சிணா மூர்த்தே நம ஓம் ஹரி ஓம் நமாமி ஷ்ஸ்ஸுமாலயம்